அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிஹிவம் அவர்கள் அப்போது கைதிகளில் இருந்த ஒரு பெண்மணி தீவிரமாக தன் குழந்தையை தேடிக்கொண்டிருந்தாள் அப்போது கைதிகளிடையே தன் குழந்தையை கண்டு அதை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் அதற்கு அப்போது நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக நீங்கள் காண்பீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை என்றோம் அவர்கள் குழந்தையின் மீது வைத்திருப்பதை விட அல்லாஹன் அடியார்களின் மீது பண்படங்கு இரக்கம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று கூறினார்கள் இரண்டு ஏழு ஐந்து நான்கு